இந்த பாடலை நீங்கள் கேட்கும் போதே புரிந்து கொள்வீர்கள் சித்திரை மாத நிலவினிலே தென்றல் வீசும் இரவினிலே உத்தமி ஒருத்தி விழித்திருந்தாள் அவள் உறவுக்கு ஒருவன் காத்திருந்தான் என்பது இந்த பாடலின் பல்லவியாகும் இதிலே காதல் சம்பந்தப்பட்ட உணர்வு அந்த இல்லறத்தின் இணைவாக எப்படி அமைகிறது என்பதை மிக இதமாகவும் இதமாகவும் சொல்லிருக்கக்கூடிய பாங்கு இதனை தொடர்ந்து எழுதிய கவிஞர்களுக்கெல்லாம் ஒரு அறிவுரையை பாடலால் பாடமாக இந்த கவிஞன் சொல்லியிருக்கிறான் என்றுதான் என்ன தோன்றுகிறது சரணத்திலே இந்த கவிஞர் இப்படி சொல்கிறார் பாலும் பழமும் இருந்ததங்கே படுக்கையும் விரிப்பும் கிடந்ததங்கே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 ஒரு சித்திர வார்ப்பாக தீட்டி காட்டியிருக்கிறாரே அதில்தான் இந்த பாடலின் மகத்துவமும் மகிமையும் மிகச்சிறப்பாக சிறப்பாக வெளிச்சத்தை நம்முடைய இதயங்களிலே பாய்ச்சுகிறது என்று நிச்சயமாக சொல்லலாம் இந்த பாடலுக்கு அந்த படத்தில் நடித்திருப்பவர்கள் ஏ வி எம் ராஜனும் சந்திரகாந்தாவும் இருவருமே பாடலின் பொருளை மிக நன்றாக விளங்கிக் கொண்டு அந்த பாடலின் உருவங்களாக வார்ப்புகளாகவே மாறியிருக்கிறார்கள் என்று உறுதியாகச் சொல்லலாம் இந்த பாடலை கேட்கிற பொழுதெல்லாம் பாடலோடு சம்பந்தப்பட்டவர்கள் மட்டுமல்ல கேட்கிற எல்லோருமே இந்த பாடல் தங்களுக்காக எழுதப்பட்டது என்று கட்டியம் கூறும் வண்ணம் அமைந்திருக்கிறது இந்த பாடலை இயற்றிய கவிஞர் காமு ஷெரீப் அவர்கள் இசையமைத்தவர் கே வி மகாதேவன் அவர்கள் பாடலை பாடி நம்முடைய நெஞ்சங்களிலே என்றென்றும் நிலையான இடத்தை பிடித்திருப்பவர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் இந்த பாடலை தந்த திரைப்படம் என்ன என்று அறிந்து கொள்ளும் ஆர்வம் உங்களுக்கு மேலிடுகிறதல்லவா அம் நுனி கொழுந்திலிருந்து வேர்வரை மணக்கக்கூடிய தன்மை துளசிக்கு உண்டு இந்த பாடலை தந்த திரைப்படம் துளசி மாடம் என்பதாகும் அந்த பாடலைத்தான் உங்களை நோக்கி உங்களுடைய உங்களுடைய உள்ளங்களில் இடம் பிடிப்பதற்காக கேட்டுக்கு ஒருவன் மாத நிலவினிலே, தென்றல் வீசும் இரதினிலே உத்தமி ஒருத்தே விடுத்திருந்தாள் அவள் உறவுக்கு ஒருவனை காத்திருந்தான்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 சித்திரை மாதன் நிலவி நிலே பென்ற வீசும் இளவி நிலே உத்தமி ஒருத்தே விழுத்திருந்தாள் அவள் உறவுக்கு ஒருவன் காத்திருந்தா சொன்னான் கேட்டிருந்தாள் கணிரசம் தந்தான் திரும்பிக் மலரே மணியே என்றெல்லாம் வார்த்தைகள் சொன்னான் சிரித்துக் கொண்டாள் பேசினான் அவளோ பேசவில்லை பார்த்தான் அவளோ பார்க்கவில்லை அவசவில் நான் பேசுவேன் மீண்டும் நற்றினை நேயர்களின் காதோடு தென்றல் காற்றாக நாளை நான் வீசுவேன் என்று கூறி இப்போது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது சூரிய காந்தன் வணக்கம் உத்தமி ஒருத்தி விழுத்திருந்தாள் உறவுக்கு ஒருவன் காத்திருந்தான்